بسم الله الرحمن الرحيم لا اله الا الله وحده لا شريك له فاجبر ان سيدنا وحبيبنا وشبيعنا هو لنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه وازواجه واهل بيته اجمعين اننا بعد فقد قال الله تعالى في المحكم الثنغير وصرقانه المهيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لِتَنِئُوا كَثِيرٌ مِنَ الظَّمِنِ إِنَّ بَعْضُ الصَّمِينِ إِسْمِنَهَا لَا تَجَسَتُوا وَلَا, ولا يَسْتَنْ فَعْضُكُ الْمَعْضَةُ هذا لا أخوة إذا هذا هذا فالله العظيم أنزال ابن عزي الله رضي الله, الله تعالى من وقال وقال رسول الله صلى الله عليه وسلم يستقروا الغذر طيب لو نرجع نقول ما بنغيرها هو في شيء طيب ماشي كويس اطلب من داره قبل ان حدل على اي شيء بدمائه واتخذوا معانه والله اذن يا رب يا رب يا رب غير غير الموجوده الماضيه அவன்லைக்கப்படவும் அவனால் அனுப்பப்பட்ட வல்லவர்கள் كل نساء جبعه للفرمين الروس والطهرينجي الله تعالى أوليه عارضه إليه مرضي الحذيكة لله ينفى إني هميك لمن تقول الله من الناس إليه شجلين تقولكم تحاني مميك لهم خريفة والله أني عندي طين في تقوم المرضوك الماضي அவனுடையின் <middalli> <middalli> <middalli> மிக விளக்கம் உள்ளவனாக இருந்து இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நிலவியாளர்கள் என்று சொல்ல வேண்டிய யாரையும் போறது என்ற ஆசைகளை யார் எல்லாரும் சோர்களுக்கு போகணும் எல்லாரும் சுவத்தில் வந்து சேரணும் என்ற அடிப்படை தான் அம்மாவுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் அவருடைய நோக்கம் யாரையும் தண்டிப்பதற்கோ யாரோ மரியாதை செய்வதற்கோ அம்மா ஒரு பொழுது அவன் அவரை சொல்கின்ற பொழுது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால் அதாவது உறப்பு நிச்சயமாக அநியாயம் செய்ய மாட்டான் நிறைய நாயகனே உங்களோட இருக்கிறானே அவன் அநியாயம் செய்ய மாட்டான் அப்பறம் இவங்க சொல்லு என்ன சொன்னுமா என்ன சொல்றான் என்னுடைய அறியாறுகளே என்னுடைய அடியார்களே நான் நான் அரியவே அராமாக்கிவிட்டி யாருக்கு மாட்டேன் செய்ய மாட்டேன் செய்யிற்கும் நான் அநியாயத்தை நான் எப்படி என் மீது அந்நியாயத்தை அலமாக்கி வைக்கிறேனோ அது மாதிரி உங்களுக்கும் அநியாயத்தை நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் அநியாயம் செய்யாதீர்கள் நெல்லாம் அன்பு சொவதே அநியாயம் மூணு வகையான அநியாயம் இருக்கு வகையான அநியாயம் இருக்கு ஒரு அநியாயம் ஒரு காலமும் அல்லாகுத்தாலும் அந்த அநியாயத்தை மன்னிக்கிறதே இல்லை எந்த மாடு அந்த அநியாயத்தை ஒரு காலமும் மன்னிக்கிறதில்லை இன்னும் அநியாயங்கள் இருக்கிறது அந்த அநியாயத்தை அல்லாகுத்தாலும் நாடுதான் மன்னிப்பா இன்னும் சில அநியாயங்கள் இருக்கிறது அந்த அநியாயம் என்று இணை வைக்கிறவங்களே நீங்க நெல்லடியார்களே நான் இன்னொன்று செய்த அநியாயம் இந்த அநியாயம் அடியார் மன்னிக்காத வரைக்கும் ஒரு காலம் அண்ணிக்காயிரான அநியாயங்கள் இருக்கிறது அல்லாஹ் செலுகிறார் அநியாயம் செய்யாதீங்க அநியாயம் செய்யாதீங்க யாருடைய உள்ளத்தை உடைத்தாதீங்க யார பத்தியும் விதைப்பத்தி பேசாதீங்க யார பத்தியும் பொறாம யார பத்தியும் கோல் மூட்டாதீங்க யாருடைய விஷயத்திலும் எரிச்சல் கொள்ளாதீங்க அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாவுடைய நெல் அடியே அல்லாவுடைய சொல்கிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த அநியாயம் இருக்கிறதே இந்த அநியாயம் உங்களுக்கு முன்னிலையில் தெரியும் அதே மாதிரி வசக்க முடியும் அவர்கள் சொல்லாம் என்று படைச்சிங்களை படைச்சி ஒவ்வொரு வானத்துக்கும் ஒவ்வொரு கேட் அல்ல ஒவ்வொரு வார்டருக்கும் அல்லாது தாரா மனத்துமார்களை பொறுப்பு சாட்டினாராம் எப்படி பொறுப்பு சாட்டம் ஒவ்வொரு மூவிலுக்கும் ஒவ்வொரு மூவிலான ஆறுக்கும் பெண்ணுக்கும் நான்கு மனத்துக்கார அவ்வாறு தலை பொறுப்பு சாட்டினா எத்தனை மடக்கு நான்கு மனத்துக்களை மூவிலான ஆறுக்கும் பெண்ணுக்கும் ஆறு பேசி முடிச்சது போக வந்திருக்கிறேன் அன்பு அல்லாவுடைய நெல்லியாளர்களை அல்லாஹு தாலா ஏழு வாகனத்தை படைச்சி ஏழு வானத்தில் ஏழு கேட்ட வச்சு அதுல மரத்துமார்களையும் பொறுப்பு சாத்தி அந்த மரத்துமார்கள் எப்படிப்பட்ட மரத்துமார்கள் நாலு மலத்துமார்கள் ஒரு ஆளுக்கும் பெண்ணுக்கும் ஒரு மூவியானு நாலு மறக்குமார்களே அல்ல அரசு காட்டிக்கமார்களும் அதுல ரெண்டு மலத்துமார்கள் பகல் காலங்கள் இரண்டு இரவு கால மூமிக்கும் பாதுகாப்பு அந்த ரெண்டு மலக்குமார்களும் வருவான் மரத்து கேட்பாங்க என்னப்பா என்ன தகந்து வாங்க என்ன கொண்டு வரீங்க இந்த அமல்களை நாங்க கொண்டு போகிறோம் மரத்தில் பங்கம் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்த மரத்தில் ஒருத்தர் சொல்வாராம் இல்ல இல்ல அந்த அவல்களை வீசிக்கும் அந்த அவர்களை நீட்டுதோசின் மக்கள் கொண்டு போக வேற அல்லாவுண்டி செய்வர்கள் தெரியுமா உலகத்தில் இந்த சரியாமத்துக்கு இறங்க அவளு வரைக்கும் நாங்க அடிவாளத்துக்கு இறங்களுக்கு சொல்லை அம அவர்களுடைய அமல்கள் கொண்டு வரக்கூடாது அந்த அமல்களை நாங்கள் தாண்டவும் கூடாது அதனால அவர்களை அப்படி எது நெல் அடியை அனுபவிச்சு நாங்க எவ்வளவுதான் அமல்களை செய்தாலும் மனசு தெரியல அல்பு துப்புரவு இல்லாம எவ்வளவுதான் அமல்களை வேறு அல்பு துப்புரவாயிருக்கணும் அல்பு ஊர்த்தியாக வெற்றி போட்டு எப்படி சாபம் செஞ்சாலும் அந்த அமல் பாலத்தின் பக்கம் போடல்ல அதனால்தான் நபிநாயகம் சொல்லி காட்டுகிறார்கள் அது மா மத்த மலக்கு சொல்ற என்னப்பா மத்த மழக்கு கேட்கிறார்கள் இரவாகினி காலையில ரெண்டு மழக்கு மாலையில ரெண்டு மழைக்கு காலையில இருந்து மலக்கி அமல்கள் எடுத்துக்கொண்டு மாலையில போற நேரம் மாலையில வாரம் மழைக்கு வந்தவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் கேட்டாரே என்னது இல்ல அமர் தான் அமர் கொண்டு போற பீஜி கொண்டு போகாத நண்பனுக்கு நண்பனுக்கு பத்திக்கிற நாங்க மஜினி சிலை இருக்கிறோம் மஜினி சிலை இருக்கிற நேரம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மற்றவர்களுக்கும் அப்படின்னு கேட்டாங்க இருந்தவங்க எல்லாரும் அப்படியே மௌனம் சாதித்தான் யாருமே பேசல என்ன அமல செல்ல போறாங்களோ என்ன வார்த்தையை பாதிக்க போறாங்களோ அந்த வார்த்தையை சொன்னா நாம செய்யமா இது தூக்க ஏறுமா சுமக்கே இது மட்டும் சொல்ல ஏறுமா சொன்ன அவங்க என்ன சொல்லுவாங்க அபுகுரையா அரியல்லா அவர் எழுப்பி சொல்றாரு யார சுழல்லாரு சுரல்லா சொல்லுங்க என்ன சொல்ல நீங்க சொல்லுங்க நான் கொண்டு வர வாழ்க்கையில சொல்லுவேன் அப்ப உடையா உனக்குற அஞ்சு விஷயம் சொல்ல போறேன் அஞ்சு விஷயம் சொல்ல போறேன் கவனமா கேட்டுக்கோள் முதலாவதுல இருந்து பாதுகாத்துல இருந்து பயந்து போராட்டோட வாழ்க்கையில சேர்த்துக் கொள்ளாத ஹராத்துல இருந்து நீ எப்ப ஒழுங்கோ அப்பதான் நீ என்னது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு ஆவின் வணக்க செஞ்சு செஞ்சு நீ செய்யாமல் ஏற்றுக்கொப்ப மேலுக்கு மேல பதாய்கள் முசிபது மேல்ப இவருக்கு நீதான் பெரிய செல்வ அதுக்கு பின்னால் சொன்னாங்க அபு சொரையா கொண்ட பக்கத்துல இருக்கிறவங்களோட கண்ணியமா நடந்து போந்து போன்னுடைய பக்கத்து வீட்டில இருக்கிறவங்க அது அந்நியனாக இருக்கிறா முஸ்லீமாக இருக்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல கண்ணியமா நடந்து போ அவர்களை உடைத்து கொள்ளாதே அவர்களுக்கு அணியாண்டியை பேசுறாங்க நெல்லடி ஆறுகளே ஒவ்வொருத்தரும் கையொச்சி பாருங்க என்னால எத்தனை பேர் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உள்ளத்தை உடைத்து போயிருக்கிறேன் எத்தனை பேர் முகத்தை பார்த்துக்காம இருக்கிறேன் எத்தனை பேருக்கு மனது பேசி இருக்கிறேன் தோசரை பறி பார்க்கவும் வாங்களா சபனல மபரை அதற்கு நல்லதுாருாருாரு கேனக்கி ஆபிராங்க இருக்கறதுக்கு மேல கிவேரி இருக்கறது ઓય அப்படி இருக்க ઓય ઓлее இருக்கிறவன் பங்கசு விட்டுக்கார பங்கத்து விட்டுக்கார நோயோட இருக்கி அவரை சந்திக்கிறது காவடி போட முஸ்லிம் இல்லை உடனே அந்த காவேர் மூக்கப்படுத்தி கொண்டிருக்கா நோயோடு இருக்கிறாரே நோய் விசாரிக்க வந்திருக்கிறார் காவிரி மனித உடனே மூக்கப்படுத்தி என்ன எப்படி இமாம் வந்து ரெண்டு மூணு செகண்ட் இருக்கிறாம இருக்க நீங்க எவ்வளவு காலமா இருக்கிறீங்க நீங்க என்ன சொன்னுமா நீ வந்து இருபத்தி அஞ்சு வருஷமாக இந்த நாட்டத்தோடதான அந்த நீதான் புரியல கொஞ்சம் கொஞ்சம் வருஷமாக இருந்திருக்கிறாரே பக்கத்து வீட்டுக்காரனு கிட்ட போய் சொல்லல்ல கூடாது <Sessizipurini>, நான் நான் நான் இப்ப நாட்டிக் இருக்கிறி கடைசியில் கையப்படுத்தி அல்லாவுடைய இன்னைக்கு ரோட்டில பயிற்சி காலத்துல எல்லாத்தையும் துறந்து விட்டி எல்லா கருவியும் இருக்காது பக்கத்து வீட்டுக்காரல இருக்கேதாதி அங்க இருக்கிற தண்ணிய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு விண்ணி அங்கால துறந்து அநியாயங்கள் அநியாயங்கள் ஏற்றுக்கொள்ள மனத்தில் கொண்டு போற யாருக்கும் அநியாயம் யாருக்கும் இல்ல யார கல்வியை உடைச்சுக் கொள்ளல யார முகத்தையே பாத்திய செல்ல அபுதில்ல செல்ல வாங்க என்ன செய்யுமா ஒரு கல்ல எடுத்து ரசூத்தி ஒரு பேச்சு பேசல ரசூக்கல்லா செல்ல வடிவாங்க அந்த கட்டத்தில் என்ன மகிழ்ச்சி அபுஜக அந்த அடியை வாங்கி ரத்தத்தோடு ஒரு பேச்சு கூட பேசுற அபுஜகளுக்கு அல்லித கோவத்தை சாட்டவெறி குடு குடுனு குடுத்தார் அப்படி தெரி ابوجه ஹரிக்கு குறுத்துபட்டு ابوجه ஹரிக்கு சொன்னானே இந்த மார்க்கெட் எடுக்க வேண்டி இந்த மார்க்கெட் எடுக்க வேண்டியது தானே இப்புரி அநியாயம் கே இல்ல இந்த புள்ளைக்கு அந்த மார்க்கெட்டை இந்த கிடையந்து கொள்றேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட قلبه உடைக்க ابو அவரை உமர் ரضियल्लाहु தஆலா கசுங்கள கொள்ள வந்த கொள்ள வந்த ஒரு சந்தர்ப்பத்திலும்பு அதாவது அவங்களை பார்த்து ஏதும் தெரிஞ்ச நீங்க கொள்ள வந்து வந்தாரி எனக்கு ஆப்பு விட்டு வந்து வந்தாரு எனக்கு மண்ட போட வந்து வந்தாரு அப்படித்தானே பேசுறோம் இது சாதாரண ஆடா இப்ப நீப்ப நீமா பண்றதுக்கு உட உடும்பத்தைும்பிப்பட்டாவுடைய தாச்சா நீ எல்லா சுத்தவண்டிரல கடிச்சு துப்பாவ பாத்தி வந்துட்டா ஒரு முன்னாள் அப்படி இப்படி பேசல கவிச்சிய பார்த்து பேசல அதுதான் யாரா இருந்தாலும் சரி எவராயிருந்தாலும் சரிப்படாதீங்க மனுஷரைச்சிங்க அது அத போற ஒரு வருடத்தை தாங்கிறாரு பாருங்க பாருங்க மட்டம போல மோ மோசமான ஒரு செயலாக இந்த பேஸ்புக்கும் மட்டும் இல்லை பணவர்கள் என்னென்னு பாக்கிறீங்க முன்னெப்பில் பாக்கிறேன் மெய்யா பொய்யா ஒண்ணு பாக்கிறேன் அவன்லாய்களும்ப்ட அரு மற்ற சாபா இருக்கிறாங்க இந்த உலகத்திலே நீங்களா எனக்கு உங்களை வேற எந்த முஞ்சால பாக்க முடியும் சொல்லலாம் நீங்க பிடிச்சா கேட்டாங்க புரியுது இல்லை மண்டிகை படுகுதில்லை அதே சிந்தனை தான் அவனுக்கு பரக்கும் ஒரு மனுஷன கெட்ட எண்ணத்தோட பார்க்கிற நேரம் அந்த கெட்ட சிந்தனை தான் உள்ளத்துக்கு படம் அதனால அபூஜக்க உள்ளத்துல என்ன பண்ணுறது என்ன எந்த நெல்லெ வைக்கணும் என்ற பாடம் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரே நெல்லடி ஆகிய உள்ள பக்குவப்படுத்துவோம் உள்ளத்தை மருத்துவ படுத்துவோ உள்ளத்தில் இருக்கிற ஊர்திகளை அகற்றுங்கோ கப்பின் பக்கம் கல்பு போங்கோ கல்வ சுத்தமாக்கி வச்சு கப்பின் நெருங்குங்கோ அல்லா கிட்ட கையெழுங்குங்க அல்லா எல்லா பிரச்சனையும் செய்வான் நீக்கி வைப்பான் எனவே எல்லாமே அல்லாடு நம்ம எல்லாம் மனிதர் உருவான ஒரு பெற்ற ஒருவர் குடும்பத்தார்கள் உறவினர்கள் மனைவி குழந்தைகள் வாழக்கூடிய முக்கியமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய மாவர்கள்லாம் அனைத்தல் உருவான நீ மன்னிப்பாயாக உட்குறைகளை மன்னிப்பாயாக யார் யாரெல்லாம் இந்த வருஷம் எக்ஸாம் வருகிறது பகவதி இருக்கிறார்களா அச்சுரியமானவர்களை நீ யா தேர்ச்சியில் உள்ள ஒரு மாணவர்கள் ஆகி ஆகலாம் அவருடைய கனவுகளை நிறைவேற்றிய பயமாக அவருடைய சாஜத்தை நிறைவேற்றி கொடுப்பதாக அனைவருக்கும் திருப்தியான விசத்துகளை ஆளுநர் வழங்கிய பாயாக